ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமாம் மெய்யன்பர்களே குருவின் லக்ஷணத்தை பற்றி விரிவாக நாம் ஆராயத் தொடங்கியிருக்கிறோம் தர்மசாஸ்திரங்களையும் பிரம்மத்தை அதாவது கடவுளை பற்றி உபதேசிக்கின்ற சாஸ்திரங்களையும் முறையாக நீண்ட காலம் பொறுமையாக கற்க வேண்டும் அவ்வாறு நீண்ட காலம் பொறுமையாக கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரும் நமக்கு தேவை சிலர் குரு தேவையில்லை இறைவனே நமக்கு உபதேசம் செய்வார் அல்லது நானாகவே தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது அவர்களுடைய ஆழ்ந்த அறியாமையே குறிக்கிறது மனிதன் சிற்றறிவு உடையவர் பகுத்தறியும் ஆற்ற இருந்த பொழுதினும் அவனுடைய அறிவு வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது சாஸ்திரங்களை முறையாக படித்தாலே அறிவினுடைய வரையறை நமக்கு நன்றாக விளங்கும் நம்முடைய அறிவை நன்கு சிறப்புடையதாக தெய்வீகமானதாக சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக ஆக்க வேண்டுமென்றால் நாம் முறையாக மரபு நெறிப்படி பெரியாரை துணைக்கோடல் என்று வள்ளுவர் சொல்கிறார் அல்லவா அந்த அடிப்படையிலே ஆசிரியரை அணுகத்தான் வேண்டும் நேற்று ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன் இன்று மீண்டும் அதனை சற்று விரிவாகச் சொல்லுகிறேன் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தேய்ச தம் ஆச்சாரியம் பிரச்சதே அவரைத்தான் ஆச்சாரியன் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் யார் அவர் சாஸ்திரார்த்தம் ஆச்சினோதி ஸ்லோகத்தில் இப்படி இருக்குது ஆச்சினோத்தி சாஸ்திரார்த்தம்னு இருக்குது நம்ம இப்படி படிக்கணும் சாஸ்திரார்த்தம் ஆச்சினோதி சாஸ்திரத்தின் பொருளை ஆ என்றால் முழுமையாக சினோதி விளக்கி சொல்பவர் உண்மையில் நம்முடைய மரபுப்படி எந்த புஸ்தகத்தை நாம் படிப்பதாக இருந்தாலும் அந்த புஸ்தகத்தில் உள்ள பாடல்களை அல்லது ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது நமது மரபு தகராதியையே மனப்பாடம் செய்கின்ற மரபு நம்மிடத்தில் உண்டு என்பதை முன்பு ஒரு வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன் மனப்பாடம் செய்தால்தான் அர்த்தம் தெரிந்து கொள்வது எளிதாகும் எனவே மனப்பாடம் செய்வது மிக மிக அவசியம் இப்பொழுது இந்த காலத்தில் அதற்கென்று மக்கள் நேரம் ஒதுக்காததால் எளிமையாக இந்த வாட்ஸ்அப் போன்ற சாதனங்களின் மூலம் சுருக்கமாக சொல்லுகிறோம் இருந்தாலும் ஆழமாக ஆன்மீக கல்வி அறக்கல்வி மெய்யுணர்வு கல்வி நம்மயமாக வேண்டுமென்றால் அதற்குரிய பாடல்களை ஓரளவாவது ஒரு சிறு புத்தகத்தையாவது நாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுதல் மிக நலமாகும் அது நம்முடைய உள்ளத்திலிருந்து தாயை காட்டிலும் நன்றாக வழி நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆசிரியர் மனப்பாடம் செய்வதற்கும் உதவி செய்கிறார் பாடல்களை எப்படி பாட வேண்டும் ஸ்லோகங்களை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அற கடைப்பிடித்து கொண்டு கற்றுக் கொடுக்கிறார் காலையிலிருந்து இரவு படுக்கப் போகின்றவரை அவருடன் சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கை முறைகளையும் பிறருடன் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறைகளையும் கற்றுக்கொள்வதோடு மாணவன் நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுகிறான் சாஸ்திரங்களை ஓதி குருநாதர் சொல்ல நாம் திரும்ப திரும்ப சொல்லி உரு போட வேண்டும் அவ்வாறு உருப்போட்டால் மனதிலே பதிந்துவிடும் பிறகு அதை புரிந்து கொள்வதற்கான இலக்கண நூல்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இவ்வாறு ஆசிரியர் சாஸ்திரங்களை முறையாக நமக்கு உபதேசம் செய்கிறார் அவரும் வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்து காட்டுகிறார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலை அடிக்கடி நாம் நினைவு வேண்டும் கற்க வேண்டிய நூல்களை முறையாக கற்க வேண்டும் அதில் தெளிவு பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் அவற்றை படித்து அதனுடைய உள்ளார்ந்த பொருளை புரிந்து வேண்டும் இந்த கல்வியை கற்பதோடு மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் அனுபவ அறிவியையும் அதிருஷ்டமான ஒரு ஆழ்ந்த சக்தியையும் நாம் பெற வேண்டும் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம்